ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கர தலப்புல புராணங்களில் உள்ள ஸ்ராத்தினுடைய பெருமைகளை பார்த்துன்னு வரோம் அதில் இத்திஹாசமான மகாபாரதத்தில் பீஷ்மாச்சாரியாளுடைய சரித்திரத்தை பார்த்துன்னு அதில் மேற்கொண்டு என்ன நடந்ததுன்னா அப்படி ராஜ்யசபையில் சுயம்பரத்துக்கு மூன்று பொணுகளும் வந்து நிற்கிறா மாலையும் கையுமாக அந்த மூன்று பெணுகளுடைய பேர் அம்பா அம்பாலி அம்பிகான்னு மூன்று கன்னிகைகள் அப்படி ஒவ்வொரு ராஜா கிட்டையாக வந்து நிற்கிறா மூணு பேரும் அப்போது ஒவ்வொரு ராஜாக்களுடைய பெருமைகளையும் பக்கத்தில் சொல்லிண்டே வரா இந்த எந்த தேசத்து ராஜா இவர் என்ன படிச்சிருக்கார் இவருடைய வயசு இவருடைய வாத்தியார் பெயர் இவர் படின யுத்தங்கள் இவர் அடைஞ்ச வெற்றிகள் இவைகளெல்லாம் வரிசையாக சொல்லின்றே வரா அவர் அவர்களுடைய பயோடேட்டாவை வாசிண்டே வரா அப்படியும் மெதுவாக பீஷ்மாச்சாரியாள்ட்ட வந்தா இவர் பெயர் பீஷ்மர் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மூன்று கன்னிகைகளும் பின்னாடி நகர்ந்து வந்தார் ஏன்னா பயம் இவரை பற்றி முன்னையே கேள்விப்பட்டிருக்கா இந்த கன்னிகைகள் பீஷ்மர் உக்ரமான விரதங்கள்லாம் பண்ணுறவர் தீர்க்க பிரதிஜையெல்லாம் பண்ணினவர் அப்படின்னு இவருடைய பெருமைகள் கேள்விப்பட்டதுனால அவள் மூணு பேரும் பயந்தான் இதை உடனே தெரிஞ்சின்றார் பீஷ்மாச்சாரியார் இவன் மூணு பேரும் நம்மளை பார்த்து பயப்படுறான்னு தெரிஞ்சின்றார் ஆனால் அந்த மூன்று கன்னிகைகளுக்கு தன்னுடைய தம்பிக்கு பொருத்தமானவா யாருன்னு அவரால் தீர்மானம் பண்ண முடியல ஏன்னா சுயம் பிரம்மச்சாரியாக இருக்கிறதுனால யார் பொருத்தமானவான்னு அவருக்கு தெரியல மூன்று கன்னிகைகளையும் கையை பிடிச்சி அழிச்சின்னு வந்து ரதத்தில் ஏற்றுவிட்டார் இதை பார்த்தா சபையில் உள்ள ராஜாக்கள் அத்தனை பேருக்கும் கோபம் உடனே அவரை விரட்டின்னு கிளம்பினார் அவர் வண்டியை ஹஸ்தினாபுரத்தை நோக்கி எடுத்துட்டு வேகமாக கிளம்புறார் மூன்று பொருள்களையும் அழிச்சுண்டு பின்னாடி பாக்கி தேசத்து ராஜாக்கள்லாம் பின்னாடி யுத்தம் பண்ணிகிட்டே வர சண்டை போட்டுண்டே வர அத்தனை பேரையும் அடித்து விரட்டுற விரட்டின்ண்டே போகிற ஒரே ஒரு ராஜா மட்டும் ரொம்ப தூரம் வரான் இவரை விரட்டின்ட்டு ரொம்ப தூரம் கடந்து வந்தான் அவனையும் அடித்து விரட்டி அத்தனை பேரையும் தோற்கடித்து அந்த மூன்று கன்னிக்கைகளையும் அஸ்தினாபுரத்துக்கு அழைச்சனு வந்தார் அழுச்சினு வந்து சத்தியவதி கிட்டே கொண்டு நிறுத்தி நமஸ்காரம் பண்ணி அம்மா தம்பிக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேலே கன்னிக்கைகளை வந்திருக்கேன்னார் பீஷ்மர் அந்த அம்மா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கல்யாண வேலைகள் ஆரம்பமாகச்சு விசித்திர அந்த பெரிய பொண்ணும் அம்பா வந்து பீஷ்மாச்சாரியாள்ட வந்து ஹோன்னு அழறா ஏன் அழகே என்னம்மா ஆச்சின்னு கேட்டார் பீஷ்மர் நான் ஒரு ராஜாவை நான் மனசனால் வரிச்சுட்டேன் அந்த ராஜாவை கல்யாணம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் நீங்கள் இங்கே அசனும் வந்துட்டேலேன்னு அப்படியா யார் அந்த ராஜான்னு உங்களை ரொம்ப தூரம் விரட்டினு வந்தார் ஊருக்கு வர்ற பொழுது அவன் சௌபல தேசத்து ராஜா ஷால்வன் பேர் அந்த ராஜாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவரும் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்துருக்கு ஒத்தர் ஆசைப்பட்டுருந்தோம் ஆனால் அதற்குள்ளே இப்படி நடந்து போயிடுத்துன்னு அழுதான் அப்போது பீஷ்மாச்சாரியால் ஒன்றும் கவலைப்படாதே நான் உன்னை விட்டுடுறேன் நீ இங்கேருந்து கிளம்பிப்போம் நேராக சௌபல தேசத்துக்கு போய் அவனை பாரு நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமாயிருன்னு அமுச்சு விட்டார் அந்த பொண்ணை அமுச்சுட்டு பாக்கி ரெண்டு கன்னிகைகளை விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அப்படி ரொம்ப சந்தோஷப்பட்ட சத்தியவதி ஏன்னா தகப்பனார் இல்லை தகப்பனார் காலமாயாச்சு இவர் மூத்தவராக இருந்து இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சார்னு தாயாருடைய பிரீத்தியையும் பூர்ணமாக அடைஞ்சார் பீஷ்மாச்சாரியார் அப்படி சந்தோஷப்பட்டார் இங்கேருந்து கிளம்பி போன பொண்ணு அங்கே என்ன நடந்ததுன்னா அந்த அம்பா நேராக சால்வலை போய் பார்த்தான் நாம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னான் அவன் அதை அங்கீகரிக்கலை ஏன்னா கையை பிடிச்சி எப்போ பீஷ்மாச்சாரியால் உன்னை அழைச்சின்னு போனாரோ அப்போவே நீ பீஷ்மாச்சாரியால் சேர்ந்தவராக ஆயிட்டே நீ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்ன இப்படி சொல்கிறேன் நாம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்னு ஆசைப்பட்டோமே அப்படின்னா ஆமாம் ஆசைப்பட்டோம் ஆனால் பலாத்காரமாக பீஷ்மாச்சாரியால் உன்னை இங்கிருந்து அழைச்சின்னு போனார் நீ போன இடத்துல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது ஆகையினால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னுட்டான் அப்படின்னு அவளை உதாசீன படிச்சுவிட்டான் திரும்பவும் நேராக அழுதுண்டு பீஷ்மாச்சாரியால வந்தா வந்து அழுது அவன் இன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு விட்டான் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அவர் சிரிச்சுட்டும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கப்படாதம்மா நான் தீர்க்க பிரதிஜையெல்லாம் பண்ணியிருக்கேன் நீ பொண்ணுங்கிறதுனால நீ அவசரப்படுறே கொஞ்சம் அவசரப்படாதே நீ அவன்கிட்ட போய் எடுத்து ஒரு பொண்ணு தப்பாக சொல்லுவாளா பொய் சொல்லுவாளா தன்னை பற்றி நீ அதெல்லாம் யோசிக்க நீ ஒரு தேசத்து ராஜாதானே அப்படின்னு அவனுக்கு எடுத்து சொல்லு சொன்னால் கல்யாணம் பண்ணிப்பான் எப்போது உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டானோ அப்போது கண்டிப்பாக அவன் உன்னை கல்யாணம் பண்ணிப்பான் இப்போய் அவனை பாருன்னு திருப்பி அனுப்பினார் அவள் திரும்பவும் சால்வான போய் பார்த்தா அவன் மாட்டேன்னான் திரும்ப அங்கேருந்து பீஷ்பாச்சாரியாள்ட்ட வந்தால் அவன் மாட்டேங்கிறான் நீ ஒன்றும் கவலைப்படாதே கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் நடக்கும் நீ கிளம்பி போன்னா அவள் இப்படி அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சா கடைசியில் அவளுக்கு கோபம் வந்து கொடுத்தோம் ஸ்திரீ ஆனத்தனால கோபம் அவள் ஒரு தீர்மான நாம் கல்யாணம்னு நாம் பண்ணிண்டால் பீஷ்மாச்சாரியால் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதற்கு என்ன செய்யலாம்னு யோஜனை பண்ணி அவருடைய வாத்தியாரை போய் பார்ப்போம் பீஷ்மாச்சாரியாளுடைய ஆச்சாரியனை போய் பார்த்து நீங்கள் வந்து எனக்கு கூட இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு சொல்லுவோம்னு நேராக பரஷுராமர்கிட்ட போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணினா அம்பா பரசுராமர் என்னம்மா என்ன விஷயம் நீ யாருங்க நான் பீஷ்மாச்சாரியாவில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் தான் அவருடைய ஆச்சாரியன்னு நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் வந்து எனக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும்னு கேட்டான் அவர் அவ்வளோதானே நீ வருத்தப்படாதே அழாதே ஒரு பொண்ணு அழப்பிடாது ஒரு பொண்ணு அழுது கண்ணிலேருந்து ஜலம் வந்து பூமியில் விழுந்ததுன்னா அந்த தேசத்துக்கே நல்லதில்லை நீ வருத்தப்படாத நான் வரேன் கூட வான் அந்த பொண்ணையும் அழிச்சிட்டு நேராக பீஷ்மாச்சாரியால் பார்க்கறதுக்கு வந்தார் பரஷுராமர் வந்த உடனே வரணும் வரணும்னு பீஷ்மாச்சாரியால் வரவேற்று அவருக்கு ஆசனம் கொடுத்தோ மதுபர்க்கம் கொடுத்தோ அவருக்கு மரியாதையெல்லாம் பண்ணிட்டோ என்ன விஷயம்னு கேட்ட அப்போது பரஷுராமர் சொன்னார் நான் எதை சொன்னாலும் நீ மாட்டேன்னு தட்ட மாட்டே இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் மாட்டேன்னுட்டார் பீஷ்வாச்சாரியா இதை இதை தவிர நீங்கள் எதை சொன்னாலும் நான் கேட்குறேன் இதை மட்டும் நான் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் பிரதிஜை பண்ணியிருக்கேன் நான் பிரதிஜையை மீறக்கூடாது ஆகையினால் நீங்கள் என்னை வற்புறுத்தக்கூடாது அப்படின்னா இல்லை நீ தான் கல்யாணம் பண்ணிவிட்டாகும் நீ பலாத்காரமாக எப்போ அவளை அழைச்சின்னு வந்தியோ அப்போ அவள் உன்னை சேர்ந்தான் இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்னுடைய கோபத்துக்கு நீ ஆளாக வேண்டி வரும் வாத்தியாருடைய வார்த்தையை மீறின பாபம் வரும் குரு சாபம் வரும் நான் தர்மத்தை பூர்ணமாக நம்புறவன் ஒரு அதர்மம் பண்ணும்படியாக வந்ததுன்னா அந்த அதர்மம் பண்ணுறதை விட வாத்தியாருடைய வார்த்தையை மீறுறது தோஷம் இல்லை தப்பு இல்லை அது அதர்மமாக ஆகாது ஆகையினாலே நான் மாட்டேன்னு நீ எப்போது நான் சொன்னதை கேட்கலையோ அப்போ நான் சொல்லிக் கொடுத்த படிப்பு ஒன்றுதான் என்னதான்னு பார்த்துருவோம் வா ரெண்டு பேரும் யுத்தம் பண்ணுவோம்னு அதுதான் உங்களுடைய தீர்மானம்னா நான் தயாராக இருக்கேன்னு விட்டார் பீஷ்மாச்சாரியன் ரெண்டு பேருமாக யுத்த காலத்துக்கு வந்து யுத்தம் ஆரம்பமாக போகிறது அப்போது என்ன நடந்ததுங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்